வந்துவிட்டால் சிறிய அளவில் இரண்டு ரகாய துழுவார்கள் பின்பு பாங்கு கூறுபவர் வந்து அவர்களிடம் அறிவிப்பு செய்யும் வரை தன் வலதுபுறமாக ஒரு கணித்து படுப்பார்கள் பின்னர் பாங்கு கூறுபவர் வந்து அவர்களுக்கு அறிவிப்பு கொடுப்பார் புகாரி ஆறு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் முஸ்லிம் ஏழு மூன்று ஆறு